तापत्रय सर्वतो சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமோ மனசோ சங்கம் ஆதோ சங்கம் சாுஷு தயா மைத் பிரசிரயூவ்யோச்சம் பகவத்தேல நிமிச்சக்கரவர்த்தி நவயோகிகளிடத்தில் கேட்டிருக்கிறார் பிரபுத்தருங்கிற யோகியானவர் இப்போ பதில் சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்படி இருக்கிறது முதல்ல என்ன பண்ணணும்னா தன்னோட உடம்பு குடும்பம் இவர்களிடத்துலாம் தர்மமாக அன்பாக இருக்கலாம் அதே சமயம் பற்றுதல் வைக்கக்கூடாதுங்கிறார் ஆதவு தாவத்து சர்வத்தகா சர்வத்திர தேக புத்திராதவ் மனசகா அசங்கம் அனாசக்தி சிக்ஷேத் சிக்ஷேத்துன்னா நீ உன்ன அதுக்கு பழக்கிக்கணுங்கிறார் குடும்பத்தில் எல்லார்டையும் அன்பாக இருக்கலாம் நம்ம உடம்பையும் அன்பாக கவனிச்சுக்கணும் பகவான் கொடுத்துருக்கார் ஆனால் அதே சமயம் இது வந்து இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது அது அதுக்கு நிறைய தர்மங்கள்லாம் சிலது இருக்குது குடும்பம்னா விருப்பு விருப்புகள் பலவிதமான இதெல்லாம் ஏற்படும் அதிலெல்லாம் நீ வந்து பற்றற்றவனாக இருக்க வேண்டும் அன்புடையவனாக இரு அதே சமயம் பற்றற்றவனாக இரு அஹ மனசா அசங்கம் முதல்ல அதை அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சாதுஷு சங்கம் சிக்ஷேத் சாதுக்களோட பழகிறத அதிகமாக்கிக்கணும் நல்லவர்களோட பழகிறத சத்விஷயங்களையே எப்போ பார்த்தாலும் சிந்தனை பண்ணி பேசிக்கொண்டிருக்கிற பகவானுடைய ஆக்ஞப்படி தர்மங்களையெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய நல்லவர்களோட பழகறத விடக்கூடாது அதை பழக்கிக்கணும் அது மாதிரி ஜனங்கள்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி தயாதீன சிக்ஷேத் அதாவது கஷ்டப்படுற ஜனங்கள்கிட்ட கருணையை காட்டணும் வெளிப்படுத்தணும் ஹீனேஷு தயாம் அந்த எதோ சித்தம்னு போட்டிருக்காரு இல்லையா அதுதான் நமக்கு சமமாக இருக்கிறவங்கள்ட்ட அன்பை அந்த நட்புணர்வை வெளிப்படுத்தணும் நமக்கு மேலே பெரியவர்களாக இருக்கிற இடத்துல எப்பவும் பிரஸ்ரயம் ரொம்ப பணிவாக இருக்கணும் இதை என்ன பண்ணணும்னா நேரடியாக நிஷ்கபடமாக ஏதோ ஒரு வேஷத்துக்காக பண்ணக்கூடாது வாஸ்தவமாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் சர்வதகா மனசகா அசங்கம் ஆதவ் ஆதவ் முதலில் மனசை எல்லா வகையிலும் பற்றுலாமல் வச்சுக்கணும் சாதுக்களோட சங்கத்தை வச்சுக்கணும் தயா மைத்திரி பிரஷ்ரயம் பூத்தேஷு ஜனங்களிடத்தில் கஷ்டப்படுற ஜனங்கள்கிட்ட கருணையை வெளிப்படுத்தணும் மற்ற நமக்கு சமமாக இருக்கக்கூடிய பெரியோர்களிடத்தில் நன்றாக இருக்கிறவர்களிடத்தில் நட்புணர்வை பகிர்ந்து கொள்ளணும் பெரியவர்களிடத்தில் எப்பவும் பிரஷ்ரயம் வினயத்தோடு இருக்கணும் எதோச்சித்தம்னு சொன்னால் அவர்களுக்கு தகுந்த மாதிரின்னு அர்த்தம் கஷ்டப்படுற ஜனங்கள்கிட்ட போய் எப்படி நடந்துக்கணும் சமமாக இருக்கிற ஜனங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பெரியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது தான் யதோச்சிதங்கிறது அத்தான்னு சொன்னால் நேரடியாக உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியில் ஒன்று வேஷம் போடாமல் வேஷம் இல்லாமல் க நிஷ்கபடமாக பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது சர்வத்தோ மனசோ சங்கம் ஆதோ சங்கம் ச சாதுஷு தயாம் மைத்ரீம் பிரஸ்ரயஞ்ச பூதேஷ்வத்தோஜிதம்